பிதாவாகி தேவனுடைய அளவற்று கிரும்பினாலே இந்த வருடத்தில் முதலாவது பரிசுத்தாரை கலந்து கொண்டு உங்களுடைய பிதாவாகி தேவனை தொழுது கொள்ளும் ஒரு பாக்கிய நம்ம எல்லாரும் கிடைக்கப்பட்டமைக்காக நம்ம அதிகமாக தேவசமத்திலே மகிழ்ச்சியோடு கடந்த ஆண்டில் வாழ்ந்த எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆண்டை காணக்கூடாதபடிக்கு உலகத்திலே மறைந்து மடிந்திருக்கின்ற பொழுது நம்ம எல்லாருக்கும் தேவனாகிய கருத்தில் இறக்கும் பாராட்டி கடந்த ஆண்டு முழுமையில் வரவிருந்த எல்லாவித துன்பங்கள் துயரங்கள் வருத்தங்கள் கவலைகள் கண்ணீர்களின் மத்திலேயும் தோளுடைய பலத்த கடமை பாதுகாத்து விடுவித்து தப்புவித்து இந்த வருடத்தின் முதல் பரிசுத்தாராவினை கூட காணும்படியாக நமக்கு இறக்கமாக நட்டிருக்கின்றபடினால் நம் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி முதலாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாளின் ஆவியானவர் இந்த வருடத்தின் முதலாவது பரிசுத்தாராவின்லே நமக்கு தரப்புகிற தேவை செய்தியை நம்ஜபத்தோடு கூட காத்திருந்து பெற்றுக்கொள்ள கத்திர உதயசிவார்கள் சங்கீதத்தின் புத்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் வருஷத்தை வருஷத்தை உமுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் புழிகிறது என்று பக்தனாகி தாவித சொல்லுகின்றார் இந்த வருடத்தில் ஆரம்பத்திலே வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகள் தரப்படுகின்றது வருஷத்தை பொறுகிறது தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு இந்த ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் மறுபடியும் தீவிர வார்த்தை வருஷத்தை நன்மையால் முடிசூட்டப் போகிறார் என்று வெளிப்பட்டிருக்கின்றபடிதான் இந்த வருடத்தின் ஆசீர்வாதங்களும் நிறைவாக பெற்றுக்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 நன்மையான எந்த இவ்வளவு இறங்கி வருகிறது யாதொரு மாறுதலும் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் நிழலும் இல்லை யாரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று சொல்லி ஆமியார் வைத்திருக்கிறார் நன்மையான எந்த இயவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை வேற்றுமையின் நிழல் சிலவரைத்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தை மாற்ற முடியாதபடி தேவனுடைய தீர்மானத்தின்படி அந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கின்றது மாறுதல் கிடையாது என்று சொல்லி பெற சுத்தாமியா எப்படி வாழ்ந்தாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லவில்லை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டுக் கொடுத்திருக்கின்றாரோ அதற்கு மாறுதலாக ஒன்றும் இல்லை அதற்கு வேற்றுமையான நிழல் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நிரப்பத்தில் ஆகியாக ஐம்பதாம் தேதி ஆறு பதினெட்டு முதல் இருபது அசுரங்களை வாசிக்கின்ற பொழுது ஏவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள் கஷ்டங்கள் வருத்தங்கள் அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகி வந்தாலும் பிரதமர் ஆசீர்வதிப்பதற்காக அழைத்திருக்கின்றபடி நாள் ஆசீர்வாதமாகவே நன்மையாகவே மாற்றப்படும் என்று விவசாய முதல வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல சகோதரர் போய் அவருக்கு முன்பாக தாள விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் சகோதரர் போய் அவருக்கு முன்பாக அடிமைகள் என்றார்கள் நீங்கள் எனக்கு தீபை செய்ய நினைத்தீர்கள் உயிரோடு காக்கும்படிக்கு முடியப்படினார் என்று சொல்லி விசுவாசத்தோடு மன மகிழ்ச்சியோடு கூட கருத்து நன்றி பாதனை நடத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக எனக்கு நன்மை உண்டாக உணர்வோடு கூட கடந்து செல்ல வேண்டும் என்று சொப்பரத்தை கண்டாரு அறிந்திருக்கின்றோம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டுகளுக்கு பிறகு அது அது நிறைவேறும் நாள் வரையிலும் யோசியப்பு சிறை குரத்து அடைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லுகிறார் கண்புண்டி வசனம் நிறைவேறும் வரையிலும் இரும்பு கூன்றுகள்ட்டார் என்று சொ அழிக்கு முடியாக தந்திருக்கின்றாலும் வெறுத்திருந்தாலும் ஒடுக்கி இருந்தாலும் நம்மை துன்பப்படுத்தியிருந்தாலும் எத்தனை பெரிய சோதனை வாழ்க்கையில் சந்தித்திருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் நன்மையாக மாற்றப்போகிறார் அவர் நன்மையான எந்த பூர்ணமான எந்த வரமும் பரத்திலும் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றது போல அவரமை ஆசீர்வதிக்கொண்டிருக்கிறார் நண்டுசாமியில் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது சொத்து வாசிக்கின்ற பொழுது அரசு சாவிகளுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் இப்படி நடக்கின்றது அச்சுலம் படையெடுத்து வருகிறான் என்பதை அறிந்து அவன் எதிர்த்து போராடி ஜெயிச்சிருக்க முடியும் அதை அவர் விரும்பவில்லை மகந்தானி நாட்டில் என்னவனால் ஆண்டு கொண்டு போகட்டும் என்று சொல்லி அவர் இதாக கால்நடையாக பாக நச்சை தலையில முக்காடி கொண்டு போய் கொண்டிருக்கின்ற பொழுது சீமை என்று சொல்லக்கூடிய ஒரு தூஷலமான மனுஷன் அனைத்து மாளிகை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தேவரே அவரின் அரசனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த ஒரு சாதாரண மனுஷன் அவனை தூசிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது உடன்பக்கிரமசாலையில் சொன்ன ஒரே அடியில் வெட்டி கொண்டு விடுவோமா என்று சொல்லி கட்ட பொழுது அவருக்கு தாவித ஒருவேளை கருத்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாள் இவர் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை செய்ய நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லி தாவித சொல்லுகின்ற நன்மையாக முடிசுட்டப் போகிறார் கருத்தர் நம்மை ஆனால் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் ஒருபோது ஆண்டவர் விட்டுதலை விடாத எனக்கு தீபி செய்தார் என்று இடிவிடாதபடி சாத்தான் சாந்தானுடைய சந்ததிகளை கொண்டு நம்மை நெருக்கின்ற பொழுது ஒடுக்குகின்ற பொழுது வேதனைப்படுத்துகின்ற பொழுது பூசிக்கின்ற பொழுது நம்மளை நஷ்டப்படுத்துகின்ற பொழுது எல்லாம் ஆசீர்வாதமாக அன்று மாற்றுவார் உணர்வு நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்றார் சிறுமையை பார்த்து இந்த நாளில் நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி சொல்லி தாமதி சொல்வது போல இறமக்கள் அமீதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹாலூயம் பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கின்றது அமல் செய்ய வேண்டியதாக இருக்கிறது வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக் கொள்வதற்கு போது அமைச்சு கருத்தரவை ஆசீர் என்று வாக்குத்தம் பண்ணி இருக்கின்றார் வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்க முடியும் அதிலே மக்கள் மிகவும் கவனமாக விசுவாசத்தில் உறுதியாக நினைத்தும் என்று தேவன் கொடுக்கின்ற பரலோக நன்மைகளை பெற்றுக் ஆயத்தமாக வேண்டும் என்று இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே ஆவியமக்கு ஆலோசனை தருகிறார் அருவாகபத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசிப்போம் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர்கள் ஆணைத்த தேசத்தில் கர்த்தர்கள் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் பரிபூர்ணமாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக உனக்கு கொடுப்பதற்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி மோசடி தேவிடப் பிள்ளைகளாகி நமக்கு அறகுறையான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அல்ல பரிபூர்ணமான நன்மைகளை தருவதற்காக உனக்கு கொடுப்பேன் என்று கருத்தருள் நாட்களுக்கு ஆகவிட்ட தேசத்தில் கருத்தருண் கற்பத்தின் கடியிலும் உனக்கு உன் மிருக ஜீவனங்களின் பலனிலும் உன் நிலத்தின் கடியிலும் உனக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டிடுவார் என்று சொல்லி ஆவியன் அவர் சொல்லுகின்றார் அது தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் குறை இந்த வருமானத்தில் ஒரு சிறந்த வாழ்க்கை குறைந்த பொருளைக் கொண்டு நிறைந்தோடு மனதிலோடு விடுவார்கள் இந்த வாழ்க்கை தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் குறைவில்லாதபடி பரிபூர்ணமாக கொடுப்பார் நன்மையான எந்தயமும் பூரணமான எந்த வரமும் பரத்திருந்து உண்டாகியது ஜோதிகளின் அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கின்றபடியால் அவருக்கு பரிபூர்ணமான நன்மை கொடுப்பார் என்று சொல்லிக்கு பரிசுத்தாவியவர் சொல்லுகின்றார் யாருக்கு கொடுப்பார் தெரியுமா அந்த உருவாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவநாயக கருத்தருடைய கட்டணங்களின்படி எல்லாம் செய்கிறேன் கவனமாக இருக்கும்படிக்கு சட்டத்திற்கு உண்மையாக சூழ்நெடுப்பாயில் தேவநாயக கருத்தர் பூமியில் உள்ள சங்கல ஜாதிகள் மேன்மையாக வைப்பார் நீவும்வனாகிய கத்த சத்தொடுக்கும்போது இப்பொழுது ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் வசனம் வரை நான் வாசிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே மனிதனுக்கு எவ்வளவு எத்தனை ஆசீர்வாதங்கள் தேவையான எழுதப்பட்டிருக்கின்றது யாருக்கு அது வந்து பலிக்கும் தெரியுமா தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாக செய்து கொடுக்கின்ற மக்களுக்கு கருமான வளரும்படிக்கும் பொழுது மாத்திரமே தேவரமை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற உணர்வுகள் பெருக வேண்டும் என்று சொல்லி அவையான் அவர் சொல்லுகின்றார் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற கட்டளைகளை வார்த்தைகளை பிள்ளைகள் மீறுகின்ற பொழுது பிள்ளைகள் மீது உள்ள பாசங்கள் குறைந்து விடுகின்றது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் நமக்கு ஆரம்பித்து விடுகின்றது அதை விட தூய்மையான தேவன் மகிமையான தேவன் நமக்கான நம்முடைய சொந்த ஜீவனையை கொடுத்து நம்ம மீட்டெடுத்து அருமலட்சிகராக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி பொழுது இந்த சத்தத்தை நாம் மறுதளித்துவிட்டு அந்த சத்தத்தை அசட்டை பண்ணிவிட்டு நாம் எப்படி வாழ்ந்தாலும் நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அது நம்ம ஏமாற்றிக் கொள்கின்ற ஒரு அனுபவமாக மாறிவிடுகின்றன உலகம் எல்லாம் வேதனைப்பட்டு கலக்கமடைந்து கண்ணீர் வெடிக்கக்கூடிய காலங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க அநேக நாடுகளில் உள்ள மக்கள் எல்லாம் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கின்றார்கள் பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியினாலே விதமாக தொழிற்சாலை தொழில்கள் மூலமாகி வியாபாரிகள் வியாபாரம் பண்ண முடியாதபடி பங்கு மார்க்கெட்டில் போன படத்தை திரும்ப எடுக்க முடியாது எத்தனையோ மக்கள் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு ஜீவனை மாய்த்து கொண்டிருக்கிற கடைசி நாள்களிலே கடவுள் நம்மை வேதனை இல்லாதபடி வாடும்படியான்னு ஒரு ஆசிர்வாத்து நடத்தி கொண்டிருக்கிறார் தேவஜானமே அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு பரிபூர்ணமான ஆசீர்வாத்து கொடுப்பார் எல்லா ஆசீர்வாதங்களும் பலிக்கும் அது வேற யாருக்குமே போகாது தேவனுடைய ஜனங்களுக்கு தான் அது வரப்போகுது உலகத்தை உண்டு பண்ணும் பொழுதே உண்டு பண்ணுவதற்கு முன்னே கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசிர்வாதம் தேவையோ அதை எல்லாம் ஆண்டு அவர் மனதில் வைத்து சத்தத்தை மீறி விட்டபடியினால் அந்த ஆசீர்வாத்தை அளந்து வேதனைக்குள்ளாக அவர் மாறிவிட்டார் உலக மக்கள் எல்லாருமே வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேதனை விடுதலை ஆக்கிய ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக பிலாமாஜி நம்முடைய குமாரனை எழுப்பி நம்முடைய கர்மத்தை கல்வாடி சிலையில் சுமந்து தீர்த்து அவரை மறுபடி உயிரோடு எழுப்பிய அனுப்பி வைத்திருக்கிறது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அனுப்பியிருக்கிறபடினால் தேவ ஜனங்கள் தேவதற்கு முன்பாக உத்தவமாக நடந்து கொள்ள வேண்டும் வார்த்தையில் ஒன்றே கூட மீறாதபடிக்கு இது ஆண்டவருக்கு முன்பாக நான் மன உத்தவமாக உண்மையுமாக நடந்தேன் என்று சாட்சிகளை போல நம்ம இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சங்கீதம் பதினொன்றாவது வருஷத்திலமை பிடிவாசிக்கலாம் தேவனாயும் கர்த்தர் கிருமையும் மகிமி மருளுவார் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார் என்று எழுதியிருக்கின்றது உத்தவமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருக்க மாட்டார் நடக்கிரவர் விரும்புகின்றார் சரித்திரத்தில் வாசிக்கின்ற பொழுது ஏவுயை குறித்து தானியலை குறித்து ராஜாவை குறித்து இவர்கள் எல்லாம் நடந்து கொண்டாள் என்று சொல்லி பரசுத்தவே தேடி இருக்கிறது ஆனாலும் வாழ்க்கையிலே பல துன்பங்கள் துயரங்கள் அவர்களுக்கு வந்தது தேவனவர்கள் எல்லாவற்றையும் விடுதலை ஆக்கி ஆசீர்வித்து மேன்மைப்படுத்தினார் படியினால் நம்மவர்களும் அப்படி நடக்க வேண்டும் தேவனாய் கருத்தர் கேடவுமானவர் கருத்தர் கிருமையும் அகிமையும் நடக்கிறவர்களுக்கு இறங்கி வரக்கூடிய நன்மையான இவுகளை பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறதான நாம் உத்தவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவையான ஒரு வார்த்தைகளை கூட மீறாத முடிக்கு என் தேவனுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாதே என் தேவனை நான் வருத்தப்படுத்தக்கூடாது என்கிற உணர்வுகளோடு வாழ்க்கை அமைத்துக் கொண்டு அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்று உலகத்திற்கு சாட்சிகளாக மாற வேண்டும் என்று ஆரம்ப நாட்களிலே ஆவியோடு புறப்பட்டு வந்தார்கள் மொத்தத்தில் இருபது லட்சத்திற்கு அதிகமான மக்கள் இருந்தார்கள் அந்த ஆறு லட்ச யுத்த புருஷர்களிலே ரெண்டு பேர்கள் மாத்திரமே உத்தவமாக ஆண்டுவதை பின்பற்றினார்கள் என்று ஆண்டவர் சொன்ன சொல்லி பரிசுத்திருக்கிறோம் நான் சொல்வதில்லை ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கல அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி இருப்பது போல ஆண்டவருடைய உள்ளமும் அப்படிப்பட்டவரை கண்டுதான் சந்தோஷப்படுகின்றது தேவ கடமை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி சத்தியத்தை மாற்றியமைக்கின்ற குணாதிசங்கள் நமக்கு வந்துவிடாதபடி இங்கே சொல்லப்பட்ட மோசையின் மூலமாக எழுதப்பட்ட வாசகத்தை வாசிக்கிறார் என்னை பின்பற்றின எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதனில் ஒருவனும் அவர்கள் நான் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் என்று ஆணையிட்டு இருக்கிறார் என்று முறை சத்தியம் பண்ணினார் சொல்லுக்கெல்லாம் கட்படுத்தப்படினால் ஜாதிகளும் ஆசீர்விக்கப்படும் என்று என் பேரிலானே ஆணிடுகிறான் இங்கு உத்தவமாக காலேயப்பும் வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனுவில் ஒருவரும் என்னை உத்தவமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபரகமுக்கு ஈசாக்குக்கும் யாங்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் என்று வித வாக்கியது அதனால் பிரியமான தேவச்சானமே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் ஆசீர் என்று பார்க்காதபடி நன்மையான பரத்திலிருந்து உண்டாகியது ஜோதிகளின் பிரதாவிடத்திலிருந்து இறங்கியவர்கள் என்று எழுதியிருக்கின்றபடியால் அந்த ஆசீர்வாதங்களை அழியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் கருத்தர் வருஷத்து நன்மையால் முடிசூட்டுகிறார் ஹலோ அப்படிப்பட்ட நல்ல ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக அழியாத செல்வங்களை பெற்றுக் கொள்வதற்காக அழைத்திருக்கின்றால் உத்தவமாக பின்பற்ற வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் தெரியப்படுத்த உள்ளத்தோடு துக்கப்படுத்தி விடாதபடி மேற்கப்படும் நாளுக்கண்டு முத்திரியாக பெற்ற தேவிட பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதவர்கள் என்று சொல்லி இருக்கின்றபடி நமக்குள் இருக்கின்றியானவரை வருத்தப்படுத்தாதபடி நான் தவறு செய்தவுடனே ஆவியான துக்கப்படுகிற நாம் காடுகின்றோம் தவறான வார்த்தைகளை பேசிவிட்டவுடனே உணர்வுகளுக்கு இடம் கொடுத்தவுடனே பழகினவுடனே எந்த ஒரு காரியம் ஆண்டருக்கு ஆவியானவர் துக்கப்படுகின்றபடி நான் அடிக்கடி ஆண்டு வரை துக்கப்படுத்துகிற மனநிலைக்கிற மாளாகாதபடி அறியாமல் செய்த தவறுகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு நேசரை சந்தோஷப்படுத்தும்படியாக கழிகூறும்படியாக நேசருக்கு பிரியமான மாத்திரமே எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு ஆரம்பே அவர் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளோம் எட்டாம் அதிகாரம் வாசிக்கின்ற போது அவரை தேடுகிறவர்களுக்கெல்லாம் அவர் நன்மை செய்வார் என்று சொன்னதாக நாம் இங்கே வாசிக்கலாம் அப்படியே நாங்கள் உடனே எங்கள் தேவத்தில் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறிஞர் நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை கேட்க வைக்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனே கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லோருமே இருக்கிறது நாங்கள் ரா சொல்ல ஆண்டுகிந்திருந்தோம் ஆகினால் எங்களுக்கு பாதுகாப்பு ராணுவத்தை அனுப்ப வேண்டும் வீரர்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்கவில்லை வழியிலே சத்துருவம் விலைக்கு எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவைகளையும் குதிரை வீரரையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவள் எல்லாருமேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அப்படி வல்லபையும் அவருடைய கோபம் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லாருமே இருக்கிறதுக்கு சொல்லியிருந்தோம் அவரை விட்டு விலகிற மக்கள் மீது ஆண்டருடைய கோபம் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கின்றாம் அதனால் பிரியமான தேவஜனம் எந்த சூழலிலும் ஆண்டவனை விட்டு விலகிவிட வேண்டும் தேவோ விட்டு விலக வேண்டும் என்கிற உணர்வுகளுக்கு ஒருபோது இடம் கொடுத்து நம்முடைய தவறுகளை நாம் சரியாக உணர்ந்தவர்கள் அறிக்கை தேவனுடைய கரம் இப்போ நமக்கு நன்மையாகவே இருக்கிறது என்பதை உணர்ந்து என்ஆமாவையே கருத்தரு சோத்தரி சோத்தரி என் ஆத்மாவையே கர்த்தர சோத்தரி என்று ஆத்து மாவட்டத்தில் அவர் பேசிக் கொண்டே இருப்பார் கலகுகிறாய் நீ எனக்குள்ளே ஏன் தேங்குகிறாய் கருத்து நோக்கி காத்திரு அவரே அவருக்கு ரஷிப்பு எவ்வளக்கூடியவர் என்று சொல்லி ஆத்து மாவட்டத்தில் பேசுகிறது அனுபவம் ஆகவே கருத்து நான் இக்காலத்தில் சோத்தரிப்பேன் அவருக்கு நாமல் இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றது போல பெருமக்கள் எப்பொழுதும் கடவுளை தேடக்கூடிய மக்களாக விரும்பினது வந்தவுடனே ஆண்டவரை ஆண்டு மேலுள்ள விருப்பங்கள் சிலர் குறைந்து போய்விடுகின்றன உருமினது வரும்போது அது ஜீவ லட்சம் போல இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லியிருந்த போதிலும் அந்த மகிழ்ச்சியிலே பலர் கடவுளை தேடுகின்றதை வேலைகளை வேலை வாசிப்பதை நன்மை கிடைத்திருந்தாலும் ஆண்டவரை துய்து பாடுவதும் நன்மை கிடைப்பதற்காக துணிப்பது மாத்திரமல்லி ஆத்மாவை மீட்டெடுத்திருக்கிறது எப்பொழுது நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து எப்பொழுதும் ஆண்டரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அவரை தேடுவதை அவருடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்பதை ராஜாவுக்கு நாங்கள் அறிவித்திருந்தோம் ஆகினால் நம்ம சத்துருடைய கருத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு சேவகர்களையும் குதிரைப்படைகளை நாங்கள் கேட்கவில்லை என்று சொல்லி பக்தனாகியாட்சி அடைந்த பண்டிகை ஆயிருக்கும் கருத்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது யாரை தேடுகிறோம் தெரியுமா உலகத்தில் அவன் உண்டு போன ஆண்டவரை கருத்தில் வைத்திருக்கிற ஆண்டவரை இறைவனை ஈரமுடைய தேவனை ஈதமான எல்லாவற்றுக்கும் போதுமான ஒரு தேவனை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றபடியினால் அது எந்த குறையினே உலகத்தில் வர முடியாது என்று எதை சொல்லு சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினி ஆயிருக்கும் கர்த்தரையை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது எல்லா நன்மைகளும் மனுஷனை அதிகமாக நோக்காதிருங்கள் மனிதனத்தில் பற்றிய அவற்றை செய்ய வேண்டும் என்று விரும்பாதிரி கர்த்தனையை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் சொல்லுகிறார் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தேவன் மூலமாக நன்மையை கண்டடைவில் என்று சொல்ல வேத வாக்கி வளர்ப்புகின்றது குறைபடாத எல்லாருக்கும் நிறையுள்ளவர்களாக பூர்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆண்டனமே அழைத்திருக்கின்றபடி வரமும் பரத்திருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கின்றபடினாலே அந்த கடவுளை நாம் எப்பொழுது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அருமையாளர்களே அப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் நன்மை பெற்று சூழ்த்திருக்கிறார்கள் ஒரு பையன் இந்து மதத்திலிருந்து இயேசுநாதரி ஏற்றிக்கொண்டோம் கொஞ்சம் பேதமையான பையன் அது சில வியாதி அது நிமித்தமாக இயேசு இடத்துல வந்து வியாதி இருந்து விடுதலை ஒரு சின்ன வேலை அவனுக்கு சுரங்கத்திலே சின்ன வேலை கிடைத்தது எடுபடி வேலை ஆட்களுக்கு எல்லாம் பணிவிட செய்யற ஒரு வேலை கிடைத்தது அப்படி சுரங்கத்திலே அதாவது நிலக்கரி சுரங்கம் நிலக்கரி ஒட்டி எடுக்கிற ஒரு சுரங்கம் அந்த சுரங்கத்துக்குள்ள ஒரு எல்லாரும் வேலைக்கு போனார்கள் இவர்கள் எப்போது அல்ல இல்லையா அல்ல இல்லையா சொல்லிட்டே இருப்பான் எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க பேரே அல்லையா வச்சிருக்கிறாங்க ஏழனமாக என்னடா இயேசுநாத கும்பிட ரொம்ப இலையா இருக்கிறார் ரொம்ப இலைனா பறமை இலை ஒரு தாய் ஒன்று சகோதரி உண்டு வருமானம் இல்லை கொண்டு போற சின்ன வருமானத்துக்கு தான் இந்த குடும்பம் நடக்கின்றது எல்லாரும் திவன்கரில சாப்பாடு கொண்டு வருவார்கள் இவன் ஒரு துணில ஒரு கட்டி சாதம் கட்டிச்சோர்ந்து அந்த காலத்துல கன்னியாகுமரி ஜில்லாவில் அறுவடைக்கு போற எல்லாரும் கட்டிச்சு ஒரு பொட்டணத்துல கட்டிட்டுதான் போவாங்க அது மாதிரி ஒரு சின்ன பொட்டணத்துல சாரு சோறு கட்டி கொண்டு வருவான் எல்லாரும் செலுப்புல பாத்திரங்கள்லாம் வச்சிட்டு துணி மாத்திட்டு போவாங்க இவன் அந்த ஒரு ஆணி அடிச்சு வச்சிருப்பா அந்த ஆணில கட்டிச்சோர தொந்தை போட்டுட்டு எல்லாரும் கண்டல் பண்ணுவாங்க என்னடா யூஸ் கும்பிடுற உங்களோடு நான் வேலை செய்ய வந்திருக்கிற அழகான சாட்சியிடமா எல்லாரும் ஆச்சரியமா இருக்குமா பேசுறத பார்த்தான் இந்த வரம்பில் நான் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சுரங்கத்தில் எல்லாரும் வேலைக்கு இவனும் போனான் அடி போய் கொண்டிருக்கும் பொழுது கட்டிச்சோரில தொங்க போடாம கீழே வச்சிட்டு துணி எல்லாம் போய் போயிட்டான் இந்த கட்டிச்சோருடைய வெளியடிச்சிருக்க ஒரு நாய் உள்ள போய் சோரங்கத்துள்ள இறங்கி இந்த கட்டிச்சோரை தூக்கிட்டு போய்ட்டு அப்ப வெளியே இருந்து மக்கள் சத்தம் போட அலிலியா சோத்த நாய் கொண்டு போய் சத்தம் போட உள்ள அந்த சத்தம் கெட்டு எல்லாரும் அவனை பண்ண என்னடா எப்ப பார்த்தாலும் அலிலியா சொல்றேன் வேலை செய்து போயிட்டா சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கருத்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ஜீவனை காப்பதற்கான நன்மை உள்ள போனார்கள் அதிகாரிகள் விசாரணை பண்ணின போது இவன் மாற்றம் எப்படி தப்பினான் என்று கேட்டபொழுது கெட்டிச்சுவரை ஒரு நாய் வந்து வெளியே கொண்டு போயிட்டது ஒருவர் சொன்னாராம் அந்த கடவுள் வந்து சில மேல மக்கள் பரியாசம் போல நமக்கு தெரியலாம் அதை நமக்கு நன்மையாக மாற்றி விடுகின்றார் ஆகையினால் பிரியமான தேவை ஜனமே கடவுளை தேடுவதற்கு வைக்கப்படாதீங்க மனுஷங்களை கண்டால் துதிப்பதற்கு வெட்கம் ஆராதிப்பதற்கு வெட்கம் ஆலயத்திற்கு வருவதற்கு வெட்கம் வேத புத்தகத்தை கரத்தில் இடத்தில் வருவதற்கு வெட்கம் மொத்தத்தில் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு கடவுளுக்கு மக்கள் மாறிவிட்டார்கள் நாம் அப்படி இல்லாத எந்த இடத்திலும் இரவிலை துதிப்பதற்கு தைரியம் மாற வேண்டாம் நன்மையான எந்த பூர்ணமான எந்த அது பரத்திலிருந்து உண்டாக இருந்த உலகத்திலிருந்து உண்டாக குடிவுகள் அழிந்து போகக்கூடிய அப்படி ஒவ்வொரு பகுதிகளாக அது பரப்பிருந்து வரப்போகின்ற அதை அடைந்து கொள்வதற்கு நாம் கடவுளை தேட வேண்டும் ஆலேலியம் பேடுகளுக்கு ஒரு நன்மையுமே குறைபடாது என்று சொல்லி அதை சொல்லுகின்ற பிரியமான தேவ ஜனமே சகோதரியும் அப்படிப்பட்ட சூழலில் ஒரு வாரிபரை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் கவனமாக இருக்கிறார் என்று சொன்னால் என்னையும் உங்களையும் பாதுகாப்பதற்கு எவ்வளவு கவனமாக இருப்பார் என்பதை உணர்ந்து அறிந்து அவரை எப்பொழுதும் தேடிக்கொண்டு தொகுந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற வெறுப்பு நம்முடைய உள்ளங்களில் இருக்கட்டும் ஆண்டு நாசிகனாக இருந்துதான் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் எனக்கு ரொம்ப விக்ரமாக இருக்கிறது கம்யூனிஸ்டாக மாற்றி இருக்கிறேன் தேடி ஒரு நன்மையும் கிடையாது கடவுள் என்று ஒருவர் சொல்லி இருக்கிறேன் இப்பதான் ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்தது அந்த பக்கத்துல இருந்த கிறிஸ்தவரோடு கூட துணை அனுப்பிட்டு நான் ஒரு வரலாங்க பின்னால போவேன் ஒரு நியூஸ் பேப்பரை கழிவச்சிட்டு அந்த அம்மா பைபிள பே வச்சிட்டு முன்னால போயிட்டு இருப்பாங்க அழைச்சிட்டு போவேன் வேற என்ன கண்டு என்ன கண்டு கேட்டறக்கூடாதுங்கிற ஒரு பலரை கேட்டிருக்கிறேன் அப்படி போய் கொண்டு ரெண்டு வாரம் போயிட்டு வந்தா மூணாவது வாரம் அப்படி போகும்போது கட்சியிலோட ஒரு தோழர் என்ன பார்த்துட்டாரு ரெண்டு வாரமே உங்களை பாக்குறேன் இங்க எங்கே போறீங்களோ சொல்லி அவர் கேட்டாரு இல்ல ஒரு அவசரமான ஒரு தலைக்கு மேலாக ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே பேசிக்கொண்டே போகறது என்ன சத்தம் தெரியுமா என்னை குறித்து இந்த உபச்சார சந்தையில் மத்தியில் வெக்கப்படுகிறவரை நாரியின் பிதாவின் மகிமையோடு கூட வரும்போது வெட்கப்படுவேன் சத்தம் எனக்குள்ளதுண்டவரே இந்த மாத்திருந்து இனிதான் உங்க தெய்வம் என்று அறிந்து கொண்டு ஆராதனை செய்ததற்காக நான் வெட்கப்பட்டு விட்டேனே உலகத்தை அசுத்தமாக அருவறுப்பாக அயோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்க நான் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக எங்களுக்கு ஒரு சொத்து உண்டு சொன்னால் இந்த வேத புத்தகம் வயதாகி விட்டுனாலே இருப்பதுல பிறந்தவர் யாரும் வாங்கிடுறாங்க அப்படி புத்தகம் மாத்திரம் இல்லை அது ஒரு பட்டயமாக்கும் அதை நான் கையில் எப்பொழுது கையில வச்சிருப்பேன் மிக மகிழ்ச்சிக்கு வரும்போது வேல புத்தகத்தை எடுத்துட்டு வைக்கப்படுகிறார்கள் அந்த ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ளக்கூடாது தப்பாக பேசுமே வேலைக்காதே அதிகாரிகளு தவறாக இன்னுவார்களே டான்சர் போட்டு இப்படி உலகத்துக்கு பயந்து உலகத்துள்ள நன்மைகளுக்கு பயந்து பரவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதை வாழ் வாழ்கின்ற கூட்டத்தை உலகத்தில் பெருகி வருகின்றது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டு வருகின்ற ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமாங்களின் பட்டினியாக இருக்க முடியும் இறைவனை தேடுகின்ற மக்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது வருத்தப்படுவது உண்டு மிக நேகர் மொழி நேரம் ஒழித்து வராமல் கஷ்டப்படுறதுக்கு யோசிக்கிறது காரணம் என தெரியுமா பந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுக்கு என்ன பண்றது படிப்புக்கு என்ன பண்ண கடவுளை ஒரு சாதாரண ஆள்பாடு நினைத்துக் கொண்டு செய்து கொண்டு செய்ய முடியும் என்கிற எண்ணம் ஏன் வந்தது தெரியுமா இறைவன் மேலுள்ள விசுவாசம் குறைந்து போனபடியா நடிக்கடி உடல் காரணத்துல இருபது லட்சத்திற்கு அதிகமான மக்களுக்கு நாற்பது ஆண்டு கால உழைக்காமல் காசுத்தடுமையான சூழலை உண்டாகும்போது ஒரு வாரத்தை மாத்திரம் கேட்டேன் ஆண்டவரை நான் வேலை விட்டுட்டு போகிறதுக்கு தயார் குடும்பத்தினுடைய கருத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது குடும்பத்தை காப்போல ஊழிய காலத்தில் வேலை விட்டு இதுவரை நாற்பது ஆண்டு காலமாக இருந்தது ஆண்டு வரை ஆற்றையும் செய்து கொண்டே இருக்கிறார் தேவ ஜனமே சிங்க குட்டிகள் தாட்சி இருக்கும் கர்த்தனை தேடலுக்கு ஒரு தோன்மையும் அது கிடைக்குமா இது கிடைக்குமா எல்லாத்தின் முடிசூட்டுகிறது ரெண்டு நாள் அல்லால் அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று விதமாக சொல்லுகின்றது பதிமூன்றாவது சங்கீதம் ஆராதோசனத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே மக்கள் ஒருவன் விதமாக பாடியிருக்கிறத வாசிக்கிறான் எனக்குருப்ப நன்மை செய்த அவரை நன்மை பெற்றுக் கொண்ட மக்கள் யாரும் என்ன செய்யணும் தெரியுமா எப்போதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டுமா பயங்கரமான குழியிலும் எடுத்து கண்மலின் மேலின் கால்களை நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டையும் நாவில கொடுத்தார் ஹாலேலு எப்போதும் நம்முடைய துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் நன்மை பெற்ற மக்கள் எல்லாரும் செய்ய வேண்டுமா அதை செய்யாதவர்களை நன்மை மறந்த மக்கள் என்று சொல்லி சொல்ல வேண்டும் அப்ப என்னவராஜ் தெரியுமா பசிவரா மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருப்பேன் என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழிகிறது உதண்டுகளும் மகிழு சொன்ன எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு பாடி துவித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றபடியினால் பிள்ளைகள் இந்த ஆண்டின் ஆரம்பத்தொரு புதிய உணர்வோடு கூட புதிய தீர்மானத்தோடு கூட கருத்து நன்மையை பெற்றுக் நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அவரை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியான சொல்லுகின்ற ஏற்கனவே கொடுத்திருக்கிற நன்மைகளுக்கு களத்தினருக்கு நன்மை செய்த நான் அவரை பாடுவேன் சினிமாக்காரலை புகழ்ந்து பாடுற பாட்டச் சொல்லல ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறான் நான் அவரை பாடுவேன் அநேக புற மதத்தவர்கள் தேவனுடைய மக்களுடைய பாடல்கள் மூலமாக இறை வந்திருக்கிறார்கள் கருத்துள்ள இனிமையான பாடல்களை கேட்கின்ற பொழுது அந்த உள்ளங்கள் எல்லாம் உடைகின்றது இந்த உள்ள ஆரம்பிக்கின்றது அவர்களும் பாட ஆரம்பிக்கின்றார்கள் எவ்வளவு இனிமையாக பாடுகிறார்கள் என்று சொல்லி வந்து அறிகின்றோம் வள்ளியூர்ல முதலாவது ஒரு வீடுபாடை கெடுத்து இரவிழப்பு எந்த ஜெவமணி பாட்டு பாடி ஜேமணி விட்டு அதிகாலையிலேயே மறுபடியும் மகிழ்ச்சி வரும் ஒரு முடிச்சிட்டு மணிக்கு அப்பற உள்ள வர ஆரம்பித்தார்கள் அங்கே சபை எலும்ப ஆரம்பித்தது காரணம் என திரும்ப அந்த இனிமையானது மக்களை புரிய பரமசடியே ாலேயா பாட்டு நம்ம உள்ள பாட்டு வேற பாட்டுதான் போதும்போது வேற பழைய பாட்டில் அவர் ஆரம்பித்து அப்படி இல்லாதபடிக்கு அவர்களுடைய நாவலே புது பாட்டை கொடுத்தார்களே ஒருவரை துதித்து பாடுகிற பாடல்படி உள்ள புறப்படட்டும் அவர்களுக்கு நன்மை செய்தபடி தான் அதை பாடுவது என்று சொல்லி இருக்கின்றது போல இன்னும் நமக்கு அதிகமான நன்மை மறுசத்தின் நன்மையால் முடிசூட்டப் போகிறார் குறைவாக ஆசிரியர்களை நிறைவாக ஆசிரியப்பதற்காக முடிசூட்டுதல் நிறைவுள்ள ஆசீர்வாத்தரப்போ நன்மையான எந்த பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வரும் என்று சொல்லி இருக்கின்ற அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்கள் இறைவனை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் தேர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடர் மாத குளிர அமெரிக்காவில் ஒரு ஒரு வீட்டில் ஒரு விசுவாச குடும்பம் கணவன் வேலைக்கு கூலி வேலைக்கு போனார் தோழத்தில் வேலை கிடைக்கல காசரிப்பு தர முடியவில்லை மனைவி நான்கு குழந்தைகளும் பல நாட்கள் பட்டினியாகிவிட்டார்கள் அந்த அம்மா கேட்டால் அப்பா வருவார் அப்பாவு சொல்லி பிரயோஜனம் இல்ல அப்பாவுக்கு என்னாச்சு தெரியல காக்காய கொண்டு போசிட்டது ஒரு சின்ன பிள்ளை ரெண்டு வயசு அதுக்கு எண்ணம் காக்கா வரும் எண்ணம் காக்கா கொண்டு வருமா இருக்கும் அப்படின்னு வீட்டு எப்பவும் பார்த்துட்டே இருக்கு இதுக்கு நினைச்சிருக்குது காக்கா கொண்டு வரும் சாப்பாடு சொல்லி அம்மா இப்ப கதையை தூங்கிட்டாங்க அதனால கதவை திறந்து போடுறது சொல்லி கதவை திறந்து போட்டு வைத்துட்டு இருந்திருக்கு காக்காயை காணல அப்புறம் வீட்டு முன்னால வந்து ரோட்ல ஒரு சின்ன ரோடு நின்று கொண்டே இருக்கு குளிருக்குள்ள குளிர் இருக்கு பசி இதுக்கு வாங்கியதாலுமா காக்காய் வரும் நமக்கு சாப்பாடு கொண்டு சொல்லி காக்காயை அந்த நேரத்துல ஒரு கார்ல வந்து இருக்கு ஒரு ஓனர் அடைச்சிட்டு ராத்திரி வீட்டுக்கு போகும்போது அந்த ரோட் வழி வந்து இருக்கும்போது சின்ன குழந்தை வெளிவந்து இருக்குது தாய் எங்க போயிட்டா தெரியலன்னு சொல்லி அந்த காதலர் விட்டு இறங்கி அந்த வீட்டு விழவுடன் வரும்போது என்மா வெளியே நிக்கிறா காக்காயை பார்த்து சொல்லிதான் காக்காயை பாத்துட்டு என்ன விஷயம் கேட்டதுக்கு எங்க வீட்டுல எங்க அப்பா வேலைக்கு போட்டாங்க காசு எல்லாம் தரல பேச கொஞ்சம் கொஞ்சம் பேசக்கூடிய பிள்ளை எங்க அம்மா எங்க அக்கா எல்லாம் படுத்துட்டாங்க எங்க அம்மா காக்கா சாப்பாடு கொண்டு சொல்லி தந்தாங்க அதனால கலவை போட்டி கலவை திறந்து போட்டு வீட்டுக்கு இப்ப ஒரு காக்கா உனக்கு சாப்பாடு கொண்டு வரும் வெளியே போய் போயிடாத சொல்லிட்டு திரும்ப ஒரு பேக்கரிங் திறந்து அவரு வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாசம் வரைக்கும் தேவையான பிரெட் ரோட்டி பிஸ்கட் எல்லாம் ஒரு வெளியே பேக் பண்ணி கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு இந்த பிள்ளைங்களை விட்டு கதவை சாத்திட்டு கதவை பூட்டிக்க அம்மா அழிப்பி சொல்லு கண்டு தந்தோன்னு சொல்லி வச்சிட்டு போனார் தேடலுக்கு ஒரு தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கருத்துரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது குறை வந்தது போல கடப்படலாம் அதனுடைய விசுவாசத்தை பரிசோதிப்பதற்காக இந்த குறைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறார் யாரை தேடுகிறார்கள் கடமை சொந்தக்காரலை தேடுகிறார்களா நம்மை முருமொழுக்கிறார்களா ஜபத்தை குறைக்கிறார்களா என்று பரிசோதிப்பதற்காக சில சோதனைகள் சில வேலை நமக்கு வரும் சோதனை விளங்கின பின்பு கர்த்திரு நண்புகளுக்கு வாக்கு தொத்தப்பட ஜீவகர் பெறுவார்கள் சகோதரர்களுக்கு ஊழியர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இருக்கூடாது என்று ஆலோசனை கொடுப்பது அப்படியெல்லாம் கிடையாது ஒரு நேரம் சாப்பாடு அவ்வளவுதான் உடனே ஆண்டவரை தூசிக்கிறது சபையம் மறக்கிறது ஊழியர்காரப்பட்டுறது நன்மையானால் முடி சூட்ட போகின்ற தேவை ஜாலவே நன்மையை பெற்றுக்கொள்ளும் முடியாக வந்திருக்கின்ற மக்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் கருத்துரை தேடுகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று அரசு தாவி என்பவர் சொல்லுகின்றார் சங்கீதம் இருபத்தைந்து பனிரெண்டு பதிமூன்று வசதி செல்லும் பொழுது அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் தங்கும் அவன் தந்ததி பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும் என்று சொல்லி விதமாக அரசனாய் தாவித கருத்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் கருத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவரோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவர் ஆத்மா நன்மையில் தங்கும் அவர் சந்ததியை பூமியை சொந்தரித்துக்கொள்ளும் ஆத்மா இப்பொழுது நன்மையிலேயே நிறைந்திருக்குமா உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை தான் வேதம் அதிகமாக முக்கியப்படுத்துகின்றது உங்களுடைய ஆன்மா இப்பொழுது மகிழ்ந்து நல்ல காரியங்களே செய்து நன்மையாகவே பேசி நன்மையாகவே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சரீரம் அதோடு சேர்ந்து மகிழ்ந்து கொண்டே இந்த சரித்து நல்ல சாப்பாடு நல்ல எல்லாத்தையும் கவலைப்படவில்லை ஆன்மீகத்தை குறித்து அறிந்திருக்கள் இந்த ஆன்மீகம் நன்மையினால் நிரப்பப்படுது இறைவனுடைய ஆசீர்வாதத்தினாலே இறைவனுடைய கிருமி வரங்களினாலே இறைவனுடைய அன்பினாலே நிறைந்து நிறைந்து மகிழ்ந்து கொண்டிருப்பதற்கு கருத்தனை நம்புகின்ற மக்களாக கருத்தருக்கு பயப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் கருத்தருக்கு பயப்படுகிறோம் அவன் சந்ததியில் ஒருவரும் கைவிடப்படவே மாட்டார்களான் பிரியமான தேவ ஜனமே கடவுள் தமிழை பிள்ளைகளை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார் ஆள வைக்க வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று கருத்து கண்ட நீதிமன்ற நோக்கமாக இருக்கின்றது கூப்புடுதலுக்கு திறந்திருக்கிறது பிள்ளைகளாக நீதிமன்ற்களாக உத்தவர்களாக இறைவருக்கு பிரியமுள்ள மக்களாக வாழ்கின்றவர்கள் எப்பொழுதும் தொடர்பு பார்த்துக் இருக்கின்றார் என்று பரிசுத்த வேதன் சொல்கின்றபடியால் நம்மவர்களும் அப்படியே காணப்பட வேண்டும் என்று அவர் உலகத்திலே பயங்கரமான சூழ்நிலைகள் நாட்டில் ஒரு நாள் யுத்தம் வரக்கூடிய சூழலை உருவாக்கிவிட்டது அப்படி எத்தனை வருமானால் எத்தனை லட்சங்கள் சாகுமதித்து நமக்கு எல்லா நாடுகளும் குண்டு வைத்திருக்கின்றது சாதாரண தனிமையில் வைத்திருக்கிற குண்டுகளுக்கு அரசாங்க ராணுவங்களுக்கு பதில் செல்ல முடியாத அளவுக்கு சூழலில் உருவாகி இருக்கின்றது அதனால் உலகம் எல்லாம் அப்படி அழிவு கூறி நச்சு கரிகளினால் நிறைந்திருக்கின்றபடியினால் அப்படிப்பட்ட காலத்தில் விடுதலையாக்குவதற்காக மரணத்தில் நம்மை விடுதலையாக்க வேண்டும் கர்த்தருடைய கண்களையும் நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கின்றது அவாசைகலாம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் பதினெட்டு மூன்றாவது சங்கீதம் காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் அவர்களோக்காக அர்ஜுனுடைய கண்கள் அவர்களோக்கமாகவே இருக்கிறது அலே லியோ அங்க ஆயிர ஆச்சரியப்பட்டு என ஒன்றும் கிடைக்காது அங்க வெளியிலிருந்துதான் கொண்டு போகணும் கொண்டு போனாலும் சரியா போய் சேருகிறது இல்லை அதனால் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சகால யுத்தம் வரும் பஞ்சகாலம் வரப்போகின்றது அவ இல்லாவற்றிருந்து யாரை விடுதலையாக்கி காத்துகிறார் தெரியுமா கருத்தருக்கு பயந்து அவரை தேடிக்கொண்டே இருக்கின்ற மக்களுக்கு பயந்து கிருமைக்கு காத்திருக்கிறவர்களையும் வண்ணத்துக்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடைய காக்கவும் கருத்துடைய கண்ணவர்களின் நோக்கமாக இருக்கிறது எப்பொழுது உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கின்ற பெற்றோர்களுக்கு பயப்படுகின்ற பிள்ளைகள் சமுதாயத்தில் ஒழுக்கம் பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள் பெற்றோர்களுக்கு என்ன அப்பா அம்மா கண்டுலாம் வீட்டுக்கு போனேன் சொல்லிட்டு அப்பா அம்மா ஒத்துக்கொள்வா இருந்து பிள்ளைகள் எல்லாரும் எப்படி ஆகிவிடுகிறார்கள் அதுபோல கருத்துக்கு பயப்படுற உள்ள அவர்கள் கருத்து பாதுகாப்பு இருக்காது என்பதை சொல்லிக் கொண்டுகின்ற கருத்தன் ஒரு மனுஷனை பாதுகாக்க வேண்டுமானால் அவன் கருத்தனுக்கு பயப்படக்கூடியவனாக கருத்து கிருமிக்காக காத்துக்கொண்டே இருக்கிறவனாக கருத்தன் எனக்கு நன்மை செய்ய வேண்டுமே பாதுகாக்க வேண்டுமே என்று காத்திருந்து ஜபித்துக்கொண்டே இருக்கக்கூடிய மரணத்துக்கு விலகி காக்கவும் பஞ்சத்தில் அவர்கள் உயிரோட காக்கும் கண்ணவர்கள் மேல் நோக்கமாகவே இருக்கிறது உரியமான தேவ ஜனமே அடிக்கடி சொல்லி ஆலங்கோட்டையிலே பால்மணி என்று சொல்ல நம்ம சகோதரர் இருக்கிறார் சண்ட பாடல இருக்கின்றடுரமாக இல்ல ஆனால் ராக்கெட் வந்து பிளேன்ல அவங்க ராணுவ வீரர்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு ரெண்டு பேரும் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாகிஸ்தான் தலைக்கு மேல வந்திருக்கிறது நிச்சயமாக சொல்லுவாங்க தெரியும் ரெண்டு பேரும் ஒழித்துக் கொண்டார்கள் படுத்து கிடக்கிறாங்க விழுந்தால் மாத்திரம்தான் தாக்குதல் ரெண்டு பேர்ல கூட வந்த சகோதரர் அடிபட்டு செத்து போயிட்டாரு பாதுகாப்பாரு தெரியுமா கருத்துக்கு பயந்த கிருமைக்கு காத்திருக்கிறமே கருத்துடைய கண்கள் நோக்கமாகவே இருக்கிறதா கொடி ஆசிரியம் விடுவிக்கும் பஞ்சத்தில் கருத்துடைய கண்களின் நோக்கமாகவே இருக்கின்றது கடமைக்காக கடவுளை தேடாதிருங்கள் கருத்தாக தேடுங்கள் கருத்துக்கு பயப்படக்கூடிய உள்ளத்தோடு அவர் மோடி இருக்கிறார் உணர்வுகள் எப்போது இருக்கட்டும் அவரவை பார்த்துக் கொண்டே உலகமே அழிந்து போனால் அழிய விட மாட்டார் உலகம் எல்லாம் செத்து போனால் நமக்கு பஞ்சத்தை வரவிட மாட்டார் நம்பிக்கை இருக்கட்டும் கருத்தருந்து வருஷத்த நன்மையினால் முடிசூட்ட போகின்றார் உலகத்திற்கு எல்லாருக்கும் அல்ல அவருடைய பிள்ளைகளை நன்மை முடிசூட்டுகின்றார் அவருக்காக காத்துக்கொண்டிருக்கிற மக்களை அவரை தேடுகிற மக்களுக்கு நன்மை செய்வார் என்று மக்கள் ஆறு அறிந்திருந்தபடினால் நமக்கு அந்த அறிவு பெருகட்டும் கருத்தருக்கு பயப்படுகின்ற மக்களை பயப்படுதுன்னா கண்டிச்சு போடுவார் என்று பயப்படுறது இல்லை கடவுள் சொல்லுகிறதெல்லாம் கேட்கிறது தான் பயப்படுது அவரகாமை பார்த்த ஆண்டவர் சொல்லு அவரகம் தேண்ட வார்த்தைகளுக்கு சந்ததியிலே அவரை பிறப்பிக்க வேண்டும் பிறப்பிக்க செய்ய வேண்டும் அந்த நாட்டை இசைய ஆண்டவருடைய தலைநகராக அமைத்து செய்ய வேண்டும் என்று பல தீர்மானங்கள் வைத்திருந்து அவர் ஆண்டுகள் உன்னை ஆசிர்வத்து பெரிய ஜாதியாக மாற்றுவேன் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசிர்வதிக்கிறவனைப்பேன் உன்னை சபிக்கிறவனை சவிப்பேன் சகல ஜாதிகளில் அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஒரு நாள் ஆண்டு சொன்ன அந்த சத்தம் கேட்டது கருத்து ராபரகாம்புக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான் நாம் அதற்கு விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பிக்கின்றோம் கோடிக்கார் மூலமாக தேவ செய்தி வந்தால் அது குடும்பத்துக்கு ஒத்து வருமா நம்ம லைஃபுக்கு அது ஒத்து வருமா பிள்ளையுடைய காரியம் என்னாச்சு படிப்பு என்னாச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வேற வேலை கிடையாது அதை கண்டுகிடக்கூடாது அப்படிதான் அநேகர் இப்படி போயிட்டு இருக்கிறார் விளைவு என்ன தெரியுமா இது கர்த்தருக்கு பயப்படக்கூடாத ஒரு மனநிலை கர்த்தருக்கு பயப்படுகிற வரியோரி சிறியோரி ஆசீர்வதிப்பாளர்கள் பட்டதாரியாக இருக்கிறோம் படியாதவனாக இருக்கிறான் அதை குறித்து ஆண்டவன் வேறு எதிர்பார்க்கவில்லை கர்த்தனுக்கு பயப்படக்கூடிய பலதான அப்படியே செய்து கொண்டு வந்தார் கடைசி ஆமரகாமுக்கு ஈசாக்கு பிறந்து பதினான்கு வயசு ஆகிய நல்ல வாண்டவர் சாட்டமான வளர்ந்து கொண்டிருக்கின்ற மறுபடியும் எனக்காக பலி செலுத்துவாயா நிச்சயமாக நம்மளுக்கு சாத்தான் சொல்லி இருப்பான் நினைப்பானே பலி கேட்க மாட்டார்தானே சாத்தா நம்மள நல்லா சோதிக்கிறானே பக்கத்து வீட்டில அதற்கு இப்படித்தான் விளக்கம் சொல்லுவாள் தெரியும் ஆகினால பாதியை சொல்லுவாங்க பாதி வச்சு அந்த பாதியை சொல்லும் நமக்கு புரியும் சொன்ன கதை வேற இவங்க சொல்லுகிற கதை வேற சொன்ன நமக்கு நன்றாக தெரியும் அதனுடைய விளைவு கடவுளுக்கு பயப்படக்கூடாது ஒரு மனநிலை ஆகிவிடுகின்றது பின்னர் கடவுள் படத்தில் பேச போகிறதும்படி செய்வதற்கு வாஞ்சியுள்ள மக்களாக காணப்பட வேண்டும் இன்னும் நான் உனக்கு விதைக்கிற ஒரு தேவதாயை கருத்து விளை கட்டளின்படி அவன் செய்வதற்கு நீ கவனமாக இருக்கும்படி நீ சத்தத்திற்கு உண்மையாக செய்வெடுப்பாயினால் இப்பொழுது செல்லப்படுகிற ஆசிர்வாதங்கள் எல்லாம் உண்மையிலிருந்து எனக்கு பதிக்கும் இருந்து வருகின்றவர்களை பயபக்தியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் கடவுளுடைய வார்த்தை அதை நான் எப்படியா மீற முடியும் அந்த கடவுள் என்ன சொல்லுகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறார்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வார்த்தைகள் ரொம்ப சீப்பாக ரொம்ப வெறுப்பாக அப்படியெல்லாம் எப்படிங்க முடியும் என்று சொல்லிக் கொண்டு போகிற மனதில் இன்றைக்கு அனைகருக்கு ஆகிவிட்டது நமக்காக கல்வாரி சீர்களை சீவதை கொடுத்து மீட்டெடுத்த ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கின்றதான நாம் இந்த வருஷத்து நன்மினால் முடிசூட்டப்போறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றபடியால் கருத்தருக்கு பயப்பட குடிவிலாக என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் சொல்லுமேத்து மலையிலே பலி செலுத்துவையாண்டு பலி செலுத்தி வழங்கும் என்று சொல்லியே இப்பொழுது இப்படி கேட்கிறேன் அவர் நான் கேட்கவில்லை மறுத்தருமே சொல்லவில்லை இந்த அம்மாட்ட சின்ன ஒருவேள வயசான காலத்துக்கு இந்த அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவம் தரக்கூடாதுன்னு சொல்லி முன்னாள் எப்படி ஒரு வாரத்துக்கு பிறகு பிள்ளையை பார்க்க முடியும் எப்படி ஆளுகா வந்திருக்கு முத்தி மோதி அனுப்பினார்கள் இந்த ஆவர்கள மலை அடிவாரத்தில் வேலைக்காரனோடு வேலைக்காரர் நிப்பாட்டி விட்டு நானும் பிள்ளையாண்டை பலிசெலித்துவிட்டு திரும்ப வருவோம் அவர்களாம் தேவனுடைய வார்த்தை அப்படியே விசுவாசித்துக் கொண்டிருந்தார் அவர்களின் இந்த இல்சாவு சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறாரே அப்படியாவது பலி செலுத்தி விட்டாலும் உயிரோடு எழுப்பி தருவாருங்கிற விசுவாசம் ஆபரகாமுக்கு இருந்தது விசுவாசம் மார்க்கத்தார் இவர்களோ அவர்கள்தான் ஆபருகாடைய சந்ததியில் இருந்து நமக்கு மோட்சத்தில் அநேக வாசத்தலம் உண்டு சொல்லி இருக்கு இல்லையா நமக்கு ஒரு இடத்தை வச்சிருப்பார் பூட்டி போட்டிருப்பார் அப்பதான் திறந்து தருவார் என்று எல்லாருக்கும் நிச்சயமாக வேதமப்படி சொல்லவில்லை மடியில் போய் தான் எல்லாரும் உட்கார வேண்டுமாம் அப்படிதான் மற்ற கருத்து உருவாக்கி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்வுகள் உண்டாயிருக்க வேண்டும் என்று உங்க மத்தியில சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அமை நன்மையினால் நறுப்பும் முடியாக அழைத்து இருக்கிறார் வருஷத்து நன்மையால் முடிசூட்டோம் சொல்லி இருக்கிறபடினால் நாம் இந்த ஆண்டில் ஒருபோதும் ஆண்டு துக்கப்படுத்தாதே என்கிற உணர்வுகள் எல்லா உள்ளங்களில் உண்டாக வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றோம் மேலே ஏறி போகிறார்கள் பையனுடைய தலையில விரைவு கேட்டு இருக்கின்றது கையில் அருவாளும் நெருப்பம் பையன் கேட்கிற அப்பா என்ன மகனே மிளகு இருக்கிறது பளிமிருகத்தை கொள்வதற்கு கத்தி இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஆடு பளிமிருகம் எங்கே அவர குளத்திலே மறுத்து மிருந்து இருக்கிறோம் கருத்தர் பார்த்துக் கொள்வார் மகனே அல்ல அலுவயா எவ்வளவு ஆறுதலான வார்த்தை தெரியுமா மகனே அப்படின்னு அழுது கட்டி முடிச்சு அழுது விசுவாசத்தை கரைந்து போய் செய்யவில்லை செப்புடலாம் தெரியல் ஆண்டவருக்கு நமக்கு பிரியமில்லாத காரியங்களை மருத்துவ சொல்லி சொன்ன அவ்வளவு எட்டு நாளைக்கு மனதிலஞ்சிருக்காது முதனாளி இருக்காது சாட்சியை சொல்லிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லுகிறவராக இருக்கிற அப்படினால் நன்மையான பிரியமான தேவச்சாரதி பிதாவினத்தின் கிடைக்கின்ற உத்தரவைத்தான் ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் பிதாவினத்தின் இறங்கி வருகின்றனர் அகை நாள் எறமக்களாகி நமது ஆறு தேவை வார்த்தைகளுக்கு நடுங்க கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவசமத்தில் விறகை அடுக்கி பையனை கையங்காலம் கட்டி பளிமடத்தில் விட்டு அறுவாழை ஓய்ங்கி விட்டுகிற நேரத்தில் சத்தம் கேட்கிறது ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரண்டு வசனங்களை வாசிக்கலாம் ஒன்றும் அவனுக்கு ஒன்றும் செய்யாதேன் புத்திரன் புத்திரன் என்ற ஒப்பு கொடுத்தபடினால் பயப்படுவ என்று தெரியுமா வார்த்தைகளுக்கு எந்த சூழ்நிலைகளும் எதிர்பார்க்காதபடி இந்த கள்ள போதனுக்கு எல்லாம் நன்றாக சத்தியம் தெரியும் நடத்திக் கொண்ட குடும்பத்தில் எதிர்ப்பிருக்கவா புருஷன் ரசிக்கப்படலா மனைவி ரசிக்கப்படல சமுதாயத்தில் விரோதிகளாக மக்களை நடத்தி பெருகி வந்து வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டும் என்ற ஆண்டு நமக்கு வாக்குத்தான் யாருக்கு நன்மை தெரியுமா அவருக்கு பயப்படுகின்ற கருத்தரை தேடுகிறவர்களுக்கு சிங்க குட்டிகள் தாட்சியடைந்த பட்டினியா இருக்கும் கருத்தரை தேடுதலுக்கோ ஒரு நன்மை கருத்தருக்கு நம்மையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆண்டு முழுமையிலும் அவருடைய நன்மை நாள் பரவோக நன்மை நாள் நிரப்ப வேண்டும் அழைத்திருக்கிறபடியினால் கருத்தரி சத்தத்திற்கு செயல் கொடுக்கக்கூடிய மக்களாக கருக்கு பயந்து நடக்கூடிமக்களாக காணப்பட வேண்டும் என்று ஆவியான உங்க மத்தினை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுத்து இந்த நண்பர்கள் எங்கே கிடைக்குமா தெரியுமா அவருடைய வீட்டிலே கிடைக்கும் என்று சொல்றது வாசிப்போ அறுபத்தி ஐந்தாவது சங்கீத நான்காவது வசனம் உது பிராரங்கள் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறோம் அவருடைய வீட்டிற்கு நாம் கிடைக்க போகின்றது அக்தான் படத்திலிருந்து இறங்கக்கூடிய அவசீர்வாதங்கள் இறங்கி வரப்போகின்றது தொழுவது பாடினாதிருங்கள் அது கடவுளுக்கு விரோதமான ஒரு காரியம் என்பது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் மீறிவிட்டு கடவுளை தூசித்து விட்டு கொண்டு கடவுள் உங்களுக்கு நன்மை செய்யவில்லை என்று சொல்லி எண்ணி விடாது என்று சொல்லுகின்றது கருத்திற்கு பயப்படுகிற பெரியவதிப்பார் சூழலில் இருக்கட்டுமே எந்த தடை செய்து கொண்டது மாதிரி ஆகிவிடுகின்றது வேதம் இப்படி சொல்லுகின்றது வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் பாக்கியவான் உங்களுடைய பருசூத்த ஆலயம் ஆகும் அது நன்மையால் திருப்தியாவோ தேவனுடைய வீட்டுக்குள்ளேயே மனுஷனை கொண்டு சேர்க்கிறார் என்று சொன்னால் அவனே பெரிய பாக்கியவானா இருக்கிறான் இந்த தேவனுடைய சாமங்கள் மாற்றப்படுகின்றது பரலோக நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லுகின்றபடி நாள் வீட்டில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான் நன்றாக தெரி அங்க போன நாள் தானே பாவத்திருந்து விடலையா ஒ கொண்டுமே என்ன பேசு போராடி கொண்டிருக்கிற காலமாக இருக்கிற இந்த வருடத்தின் நன்மையால் கடவுள் முடிசூட்ட போகிறா அந்த நன்மையை பெற்றுக் தேவனுடைய ஆலயமாகி வீட்டுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று சிந்த இடம் கொடுக்க அந்த அம்மாவுன்ன கண்ட முகத்திற்கிட்டு போறா போத்திரம் கூட போட மாட்டேங்குது அந்த பும்பல அண்ணாம போறதுக்கு நாயம் போடும் எதை காட்டுகிறோம் தெரியுமா சாத்தானுடைய உள்ளத்தை நிரம்பி மக்கள் மிக கவனமாக இருங்கள் சகோதரத்தை பகைப்பதற்கு சாத்தனம் திட்டமிடுகின்றபடியினால் சகோதரர் ஒருமித்து வாசம் அணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கின்றது அந்த உருவரப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறைத்து பரித்திரமாக்குவதற்கு சாத்தான் விரும்புகின்றபடியால் இடம் கொடுத்து விடாதீர்கள் ஆலயத்தில் வாசம் பண்ணுவதற்கு தேவன் தெரிந்து கொண்டே சேர்த்திருக்கிறபடி நாள் அவருடைய நன்மைகள் எல்லாம் தேவாலயத்தில் அவருடைய வீட்டிலே கிடைக்கின்றபடினால் அரசனாயி தாவிதக்கு இந்த ஆசை இருந்து கொண்டே இருந்தது அவர் இந்த அறிவை அடைந்து இருந்தார் பெரிய பக்திமான் பெரிய சங்கீதமித்துவான் வீட்டிலேயே அவருடைய அருண்மையிலே சங்கீதம் பாடி கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கின்றவர் அங்க ஒரு க்குள்ள கருத்திப்பு கூட தான் அதெல்லாம் இருந்து கொண்டிருந்தது அங்கே செல்வதற்கு ரொம்ப ஆசியுடைய சங்கீதம் ஒன்னாவது வாசிக்கின்ற பொழுது அரசனுக்கு இருந்த வாஞ்சியை பாரு கருத்துடைய ஆலயத்துக்கு போவோம் என்று எனக்கு கருத்துக்கு போவோம் என்று எனக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தேன் மகிழ்ச்சி எப்படி கிடைத்தது அங்கேதான் நன்மை எல்லாம் கிடைக்கும் நன்மையான எந்த இது பூர்ணமான எந்தவரும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் வியாபனத்திலிருந்து இறங்கி வரும் கடவுளுக்கு ஆராதனை செய்கின்ற நேரத்திலே கடவுடைய பிரசுரம் வருகிற நேரத்தில் கடவுளுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இறங்கி வருகின்றால் கருத்து ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசி உள்ள அதிகமாக தரைப்பிடும் போனா கரெக்ட் டைமுக்கு போனோம் வேலை தரமாட்டாங்க சம்பளம் குறைஞ்சிரும் பிள்ளைகளை அனுப்பாட்டி போனா பிள்ளைகளை வெளியே தள்ளியில் வாங்க பரிசையில் பாஸ் பண்ணாது ஆலயத்துக்கு எப்பவும் போனாலும் சரிதான் அப்படின்னா எதை காட்டுகிறேன் தெரியுமா ரொம்ப என்னை கனம் பண்ணுவேன் என்றால் பத்தரைக்கும் பதினொன்று ஆலயத்தில் நன்மை குறித்து கவலை ஏற்றவர்களாக நம்ம இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றேன் ஆலயத்தின் நன்மை ஆள் நம்மை திருப்தி ஆக்குவார்கள் ஆலயத்துக்கு போவார்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன மகிழ்ச்சியாக இருந்தேன் சில ஐயாக்கள் அம்மாக்கள் காலையில் துணியெல்லாம் துவைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முந்தைய ஆளுக்காய் போட்டுட்டு அன்னைக்கு வச்சு காயிலே கொஞ்சம் கழிச்சு போகலாமே ரொம்ப அசட்டுத்தனமான ஒரு புத்தி கல்யாண வீட்டுக்கு போல ராத்திரி எல்லாம் தேய்ச்சி எடுத்து பிரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பயபக்தி நமக்கு கருத்து வீட்டுக்கு செல்லுகின்றோம் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆலயத்தை தந்திருக்கிறபடி நாள் அவை தெரிந்து கொண்டு நம்மை கொண்டு சேர்த்திருக்கிறபடி நான் பாய்க்கி வான்களாக இருக்கின்றோம் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு கடவுளுக்கு மிகுந்த மக்களாக கடவுளை தேடுகின்ற மக்களாக சடுங்க நாம் காணப்பட வேண்டும் என்று ஆவி கூறுகிறார் என்பதை சொல்லிக் கொள்ளுங்கள் நூற்றி மூன்றாவது மூன்று முதல் ஐந்து வரை விநோசனங்களை வாசிக்கலாம் நூற்றி மூன்றாவது மூன்று முதல் ஐந்து வரை என்ன கிடைக்கிறது அவர் குணமாக்கி உன் பிராணிய அழிவுக்கு விளைக்கும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் கழுகுக்கு சமாதமாக சீக்கிரம் சாவுடைய பொருளாக இருக்கிறோம் ரொம்ப நாள நாமெல்லாம் உழைக்க போகிறோம் பிழைக்க போகிறோம் என்று வருசுத்தாவியவர் சொல்லுகிறார் சிலர் எப்படி சொல்லுகிறார் ஐயாவுக்கு எழுபத்தி மூணு எழுவத்தி அஞ்சு வயசு ஆச்சு இன்னும் பழைய ஆளு மாதிரி தான் இருக்கிறாங்க எாருக்கும் நோய்களால் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருமையினாலும் இறக்குகளினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு உன் வயது திரும்ப மால வயது போலாகிறது தேடுகின்ற மக்களாகி நமக்கு இவ்வளவு பெரிய நன்மைகளை கத்த இது எந்த பணக்காரர் வீட்டில் கிடைக்கக்கூடியதல்ல பட்டலாரி இடத்தில் கிடைக்கிறது கல்லூரியிலும் கிடைக்கிறது அல்ல இறைவனுடைய வீட்டிலே கிடைக்கக்கூடிய நன்மைகளின் ஆலயத்துக்கு சென்றபடினால் என்ன கிடைத்தது என்று சொல்வதற்கு முடியாத மக்கள் என்ன மேல அநேகர் காணப்படுகிறீர்கள் அக்கிரமங்களை மன்னித்து நோய்கள் எல்லாம் குளமாக்கி அழிவுக்கு விலக்கி வீட்டு நம்முடைய ஆத்மா இருக்கிறதே நரகமான வழித்திக் கொண்டிருக்கிறார் என்று இறைமக்கள் உணர்ந்து இப்படி சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்ற அதிகாலை சதத்தை வாசிக்கின்ற பொழுது யாருக்கு நன்மைகள் கிடைக்காது கிடைக்காது பாவம் செய்து கொண்டிருக்கிற யாருக்கும் அது கிடைக்காது ஆலயத்துக்கு வருகின்ற மக்களுடைய பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி ஆத்துமாக்களின் மீட்டு எடுத்து நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார் என்று வருசுத்தாவிட நன்மைகள் பரத்திருந்து அனுப்பி நமக்கு தரப்பட புகழ்ந்தது நன்மையான எந்தெய்மும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவிடத்திருந்து உருவாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்க சொல்லியிருக்கின்றபடி அந்த ஜோதிகளின் விதமான ஆண்டு மூலமே நமக்கு தேவையான ஆலய வழிபாடுகளை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும் அப்படி இருக்கின்றவர்களை நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குவார் மதித்து நோய்களை குணமாக்கி வானனை அழிவிரண்டு மீட்டு ரட்சித்து உன்வாயை நன்மையால் திருப்தியாக்குவார் என்று இறைவாக்குச் செல்லுகின்றபடினால் எடமக்களாக இந்த ஆண்டு முழுமையிலும் தேவ பெற்று உலகத்திலே மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து உலகத்தில் வரக்கூடிய மனத்திற்கும் பஞ்சங்களுக்கும் விலைக்கு காக்கப்பட்டு கருத்தரோடு கூட உருவாடி கொண்டிருப்பதற்கு எல்லாரும் தெய்வீக ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தேவனுடைய காரியங்களிலே உண்மையாக காணப்பட வேண்டும் என்று தேவாவி அனைவர் பாலிய வழிபாடுகளை கைகொள்வது மாத்திரமல்ல சகோதர சிநேகத்தையும் நம்மளாரும் ஒரே சரிதமாக இருக்க வேண்டும் அந்த ஒரே சரீதத்தை போஷிப்பதற்காக தான் இந்த நன்மைகள் எல்லாம் தரப்படுகின்றது இந்த சரீதத்தை விட்டு விலகி போதும் அந்த நன்மைகள் தரப்பட போகின்றதில்லை ஆகினால் ஏற மக்கள் எல்லாவற்றிலும் சகோதர சிநேகத்தை செம்மையாக காத்துக்கொண்டு மன்னிக்கு சிந்தையில்லாதவளை போல காணப்படாத அனைவருக்கும் மன்னிக்கும் சிந்தையே இல்லை யாராவது தப்ப முடியும் அதுக்கு பதவி செய்ய வேண்டும் ஏதாவது பண்ண வேண்டும் என்று விரும்புகின்ற மனித்துவிடும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதி இருக்கிறாள் என்று சொல்லுவனுடைய உபதேசத்தை அவருடைய பிள்ளைகளாக நாம் கை கொள்ள வேண்டுமே என்கிற உணர்வு விளத்தவர்களாக மாறி வருகின்றோம் அவர்களை மாற்றிக் கொள்ளுங்கள் நன்மையான இவர்கள் பரத்திருந்து வருகின்றது அதை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுள்ள மக்களாக நம்ம கொள்வோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்